ம் திமூர் சுேந்திரைப்பூத்திரம் ீங்ககிரேஷி கிமாஷ்ணாவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சனத்தி மேவே மேவ்ஸ் சாா லமே வியணம் மேவேவ நமோ விதையத்திருஷிபோ மோ நமோ குருபிய ओम ओम சர்ோப்பலவரோவாஹமஸ்மீ சகநாபு சக வீரியவை தேஜாவீஷாவை ஓோபன ரெண்டாவது அயம் மூன்றாவது வல்லி ஒன்பதாவது மந்திரம் நந்திருஷேமித்த விதரம்தீ எதா பஞ்சாவே ஞாபகமனிச்சன விச்சே தா மாரம் மிராமிந்திரியம் அப்பமத்தோ பிரிய ஓம் நமோஸ்வா மருத்துவேறேத்த பிரம்ம வித்யாச்சாரியராகிய யமதர்மராஜா இந்த பகுதியில் எல்லாவற்றையும் கருத்துக்களை எல்லாம் நிறைவு செய்யப் போகிறார் ஒரு சையாக சொல்லி கொண்டு வருகிறார் பிரம்மம் இந்த ஜகத்துக்கு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கிறது இது முதல்ல சொல்லப்பட்டது நம்ம அதை பார்த்துருக்கோம் விவர்த்த காரணம் விவர்த்தோபாதான காரணம் பரிணாமி உபாதான காரணம் நிமித்த காரணம் இதெல்லாம் பிரம்மன் அபிநிமித்தோபாதான காரணங்கிறத பற்றி விரிவாக படிச்சுட்டோம் இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கையினுடைய நோக்கம் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான சாதனம் மனுஷிய சரீரம் மனுஷிய லோக்கம் மனுஷிய லோக்கத்தில் மனுஷரீரத்தில் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் மனுஷ சரீரம் முக்கியமான சாதனம் மனுஷிய சரீரத்தை எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு உபயோகப்படுத்தணும் ஆ மனுஷரீரம் இந்த பிரம்ம ஜானத்தை பெறுவதற்காகத்தான் கிடைத்திருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மனுஷரீரம் நீண்ட நாளைக்கு இருக்காது இது எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த சரீரம் நம்மை விட்டு போய்விடும் அது எப்போன்னு நமக்கு தெரியாது ஈஸ்வரனுக்குத்தான் தெரியும் அப்போ மனுஷரீரத்தில் இருந்து கொண்டு இந்த மனுஷரீரத்தை சரியான காரியத்துக்கு உபயோகப்படுத்தணும் அந்த நிலையில்லாத வஸ்துவுக்கு இந்த சரீரத்தை உபயோகப்படுத்தக்கூடாது அதனால்தான் சாஸ்திரம் அடிக்கடி சொல்கிறது ஸ்மர நித்தியம் அனித்யதாம் எது நித்தியம் எது அனித்யங்கிறத நினச்சிக்கிட்டே இரு திருக்குறளின் நிலையாமையை பற்றி பத்து குரல் இருக்கு அதாவது பொதுவாகவே எதுவும் நிலைக்காது எல்லாம் மாறக்கூடியது செல்வம் நிலைக்காது இந்த உடம்பு நிலைச்சிருக்காதுன்னு ஏழு திருக்குறள் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் ஆக இந்த நிலையில்லாத உடம்பை வச்சுருக்கிற நாம நிலையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு நிலையில்லாத பொருளையோ நிலையில்லாத உறவுகளையோ சம்பாதிக்கிறதுக்காக இந்த உடம்பு கொடுக்கப்படவில்லை ஆகவே நாம் இந்த உடலை மோக்ஷத்துக்காக பயன்படுத்தணும் பிரம்ம உபயோகப்படுத்தணும் மற்றவங்களோட சண்டை போடுறதுக்காக இந்த உடம்பு உபயோகப்படுத்தக்கூடாது பிரச்சனை பண்ணுறத்துக்காக இந்த சரீரத்தையும் மனசையும் உபயோகப்படுத்தக்கூடாது எத்தனையோ விஷயம் சொல்லலாம் எதுக்கு உபயோகப்படுத்துறதுன்னு யோசித்து உபயோகப்படுத்தணும் இத இதுக்கு பயன்படுத்தலாமா வேண்டாமா இப்படி பார்த்து பார்த்து தான் பண்ண வேண்டியிருக்கு ஆகையினால இதை சரியாக பயன்படுத்தலாம் அப்புறம் இந்த உடம்பு கிடைக்கிறது கஷ்டம் கிடைக்காது தத்தகா சர்க்கேஷு லோகேஷு சரீரத்வாய கல்பத்தே அந்த வாக்கியத்தை மறக்கக்கூடாது இந்த சரீரத்தில் இருக்கும்போது நீ இதை சரியாக அடையலேன்னு சொன்னால் மறுபடியும் சரீரம் வரும் ஜாகிரதை என்ன சரீரம் வரும்ங்கிறத சொல்லலை சரீரம் வரும் தான் சொன்னாரே தவிர என்ன சரீரம் வரும்னு சொல்லலை கொசு சரீரமாக இல்லை புலி சரீரமாக எறும்பு சரீரமானு சொல்லலை மனுஷ சரீரத்துவாய கல்பத்தேன்னெலாம் சொல்லலை ஆக மறுபடியும் மனுஷ சரீரம் கிடைக்கிறது கஷ்டம் அதனால் கிடைச்ச வாய்ப்பை விடாதே வீணடிச்சுடாதே ஒவ்வொரு நாளும் நமக்கு பிளஸிங் தான் இந்த உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு அனுகிரகந்தான் அதாவது ஒருத்தர் சொன்னார் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவதை காட்டிலும் மரணத்தை ஒத்தி போட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்வது மேல் அப்படின்னு மரணம் வந்து போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்குது நம்ம போடுறோமோ இல்லையோ நம்ம கர்மா அப்படி பண்ண பிராரப்த கர்மா வச்சுருக்கு பிராரப்த கர்மா இந்த ஜென்மாவில் இந்த சரீரத்தில் அனுபவிக்க வேண்டியது முடிஞ்சுதுன்னா நம்ம என்ன பண்ணினாலும் இதை வச்சு பிடிச்சி இழுத்து வைக்க முடியாது அப்புறம் போய் தான் ஆகணும் ஆ இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு இதை வந்து மறுபடியும் சரீரம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்தணும் பிரம்ம ஜானத்துக்காக பயன்படுத்தணும் பிரம்ம ஜானத்தினால் மறுபடியும் சரீரம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு உபயோகப்படுத்தணும் அதுவும் மனுஷ லோகத்திலேயே பயன்படுத்தணும் இந்த சரீரத்தை வச்சிக்கிண்டு நான் கிரமமுக்திக்கு சாதனமெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி பிரம்மலோகத்தில் போய் ஞானம் அடைகிறேன்னு சொன்னால் அவ்வளோ சுலபமாக நீ பிரம்மலோகத்துக்கு போக முடியாது மற்ற லோகத்தில் போனால் தெளிவாக அறிவு கிடைக்காது ஞானம் கிடைக்காது கந்தர்வ லோகத்திலேயோ தெளிவான ஞானம் கிடைக்காது மனுஷலோகத்தில் கிடைக்கும் இல்லாட்டி பிரம்மலோகத்தில் கிடைக்கும் மனுஷலோகத்திலே இருக்கிற போது எனதுக்கு பிரம்மலோகத்தை பற்றி யோசிக்கிறேன் பிரம்மலோகத்துலேயும் கிடைக்குங்கிறது உண்மை அது வழி இங்கே புரிஞ்சுக்க முடியலன்னா தானே அங்கே போகணும் இங்கேயே சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருக்கிற போது பிரம்மலோகத்துக்கு எதுக்கு போகிறேன் நான் நிச்சயமாக பிரம்மலோகத்தை போய் சேருவேங்கிறது உனக்கு என்ன இருக்குது நூறு அஸ்வமேதை யாகம் பண்ணணும்னா பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு சந்தியாவந்தன ஜபமே தகராறில் இருக்கிறவனை போய் பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மலோகத்துக்கு எப்படி அவன் போக முடியும் ஆஹ மனுஷரீரம் முதல் சாதனம் மனுஷ சரீரத்தை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு தான் பயன்படுத்த கண்ணும் கருத்துமா யார் என்ன சொன்னாலும் சரி யாரும் நம்ம கூட வரப்போகிறது சுவாமிஜி சொல்லுவார் அதெல்லாம் கேட்காதேன்னு சொல்லுவான் நானும் வரமாட்டேன் யாரும் கூட வரமாட்டான் நீ எங்கே போனாலும் ஓ உடம்பு ஓ மனதோடு தான் நீ வாழ்ந்து ஆகணும் யாரும் நமக்கு வந்து எதா ஆறுதல் சொல்லலாமே தவிர எதாவது பண்ணலாமே தவிர மனசில் இருக்கிற துக்கத்தை நம்ம துக்கத்தை யார் போக்க முடியும் நம்ம தான் போக்கிக்கணும் அதுக்கு வழியெல்லாம் கொடுக்கலாம் சூழ்நிலையை உருவாக்கலாம் சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கலாம் என்ன பண்ணினாலும் மன அதை உருவாக்கிக்க வேண்டியது நம்மதானே உத்தரேது ஆத்மனாத்மானம் அப்ப சரி மனுஷரீரத்தை எதுக்கு உபயோ எப்படி உபயோகப்படுத்தி பிரம்ம அடையிறதுனா ஆத்மானாத்ம விவேகம் ரெண்டாவது வேலை மனுஷரீரம் மோக்ஷம் அல்லது பிரம் மோக்ஷத்துக்கான ஒரு சாதனம் முதல் சாதனம் அப்புறம் அடுத்த சாதனம் என்னன்னு கேட்டால் ஆத்மானாத்ம விவேகா எது நான் உண்மையில் நான் எது உண்மையில் நான் அல்ல எது என்னுடையது எது என்னை சார்ந்திருக்கிறது நான் எதுவாக இருக்கிறேன் அந்த ஆத்மானாத்ம விவேக்கங்கிறது ரெண்டாவது பண்ண வேண்டிய காரியம் அதைத்தான் படித்தோம் அந்த மந்திரங்கள் எல்லாம் நம்ம படிச்சுட்டோம் என்னது இந்திரிய அவ்ய இந்திரியாணி இந்திரியானாம் ப்ரதக் பரு ஏழு எட்டு மந்திரங்களில் படித்தோம் ஆத்மானாத்ம விவேகா அப்புறம் அடுத்தது என்னதுன்னா ஹிருண்மணீட் அடுத்தது இந்த ஆத்மானாத்மா விவேகம் பண்ணுறதுக்கு மனசு பூர்ணமாக இருக்கணும் அரகுறை மனசெல்லாம் வேதாந்தத்துக்கு ஒத்துவராது டோட்டல் மைண்டு டீப் மைண்டுங்கிறாங்க முழுமையான மனம் தேவை முழுமையான ஆழமான மனம் தேவை குரு சொல்லின்ற பேர் மத்தியானம் மூணு மணிக்கு கூப்பிட்டு தத்துவம் செய்யினா தயிர் சாதம் அதிகமாக போயிருக்கு அப்போ வந்து டோட்டல் மைண்டாக இருக்கும் இருக்காது அப்படியே இருக்கும் தத்துவம் செய்யினால் சரீரத்தை ஓ அன்னமயத்தை தான் ஆத்மா சொல்கிறார் பொழுது அப்புறம் வந்து ஒரு ஒரு லெவலில் இருப்பாங்க நம்ம தத்துவவசின்னு நம்ம சொல்கிற போது உபதேசம் பண்ணுறபோது அந்த நீன்னு சொல்கிறது எதை குறிக்கிறது உடலை குறிக்கிறதா பிராணனை குறிக்கிறதா மனதை குறிக்கிறதா புத்தியை குறிக்கிறதா ஆனந்த மயத்தை குறிக்கிறதா ஆனந்த ஆத்மாவை குறிக்கிறதா அப்படின்னு பார்க்கணுமே சொல்கிற போது ஆசிரியர் சொல்லி கொடுக்குற போது நமக்கு ஏகாகிரத்தை இல்லைன்னா மன ஒருமுகப்பாடு இல்லைன்னு சொன்னால் மனசில் அது தத்துவம் விளங்காது சொல்கிற விஷயமோ நிர்குண துவம் நிராகாரம் நிஷ்கிரியம் நிஷ்கலம் எதுவுமே ஆட்ரிபியூட்லஸ் சொல்லிட்டோம் இல்லையா அலிங்கம் வியாபகா அலிங்கஹான் ஏ தாழ் உட்கார்ந்துருக்கிற பார்த்து நீ எங்கும் நீக்கமர நிறைந்தவன் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்னாச்சி இருக்குன்னா நான் என்னாச்சி இருக்குப்பா நன்னா தானே இருந்தார் நான் நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் இங்கே உட்காந்தா பக்கத்தில் இருக்கிறவடைய சம்பந்தமே இல்லை பக்கத்து எங்கும் நீக்கவர நிறைந்தவன் தோம் சர்வகத்தாக பூர்ணகாங்கிறார் என்னாச்சி இருக்கு சந்தேகம் வருமா வராத அப்போ நீ பூர்ணன்னு சொல்கிற நம்ம எந்த ஆங்கிளில் குருநாதர் பூர்ணன்னு சொல்கிறார் இந்த உடம்பின் கோணத்தில் சொல்லுகிறாரா அல்லது பிராணனா அல்லது மனசா அல்லது இந்த புத்தியாக அல்லது அஜ்ஞானத்தை சொல்கிறாரா அஜ்ஞானம் எங்கேயும் வியாபிச்சிருக்கா ஆத்ம சைதன்யத்தை தான் சொல்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமே இது புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னா நிறைய நாள் எத்தனை ஜபம் பண்ணியிருக்கணும் எத்தனை புண்ணிய காரியங்களை பண்ணியிருக்கணும் சத ஜென்ம சுகிரத்தை புண்ணியர் வினா லபியத்தை பகூனாம் ஜென்மனாமந்தே அநேக ஜென்மசம்சித்தா ஆஹ் இது இந்த கம்யூனிகேட் பண்ணுற போது தொம் சர்வகத்தா அகமபி சர்வகத்தா அகம் தொம்ச்ச ஏக்கமேவ அப்படின்னா ஆச்சு இவருக்கு ஏதோ ஆயிடுத்துன்னா நீயும் நானும் ஒரு தந்தாப்பா நம்ம ரெண்டு பேர் வேறு வேறையாக பார்க்குறத்துக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அலையை வச்சோம் கூட ஒரு குரு அலை வந்து சிஷி அலையை பார்த்து சொல்கிறது நீயும் நானும் ஒன்று தான் நீயும் தண்ணீர் நானும் தண்ணீர் அப்படின்னு ரெண்டும் சொல்லி தன்னு வச்சுக்கூடேன் இந்த சிஷிய அலை என்னென்னா அது ரொம்ப கவலைப்பட்டுன்ட்டு இருக்குது பக்கத்தில் அதை விட பெரிய அலை ஒரு அலை இருக்கு பணக்கார அலை அது பணக்கார அலை அது மந்திரி அலை இந்த பார்த்து இது ஒரே ஏக்கத்தில் இருக்குது பாவம் இதை பார்த்து தொம் பூர்ணகா நீ வந்து இந்த சமுத்திரம் முழுக்க நீ வியாபிச்சிருக்கேன்னு அலையை போய் சொன்னால் ஒரு இந்த அலை என்ன சொல்கிறது இது வந்து எங்கேயோ போய் ஆசிரமத்தை போய் வேதாந்தம் படிச்சு கொடுத்தோம் இந்த அலை வேதாந்தம் படிச்சுடுத்து அதனால் வந்து படித்தது மாத்திரம் இல்லை இந்த அலையை ரொம்ப கவலைப்படுறதா இதுவும் பாவம் எத்தனையோ அலைகிட்ட எல்லாம் போச்சு அங்கே ஒரு ஜோசிய அலை உட்காந்துருந்தது நான் அதை விடுறதாகவே என்ன விட்டாலும் இந்த ஜோசியத்தை நான் விடுறதா அந்த ஜோசிய அலைகிட்ட போய் கேட்டது நீங்கள் என்றைக்கு பிறந்த தெரியுமா நீ பிறந்த நட்சத்திரத்தை சொல் ராசியை சொல்லுங்கிறது எது அந்த ஜோசி அலை இந்த அலையை பார்த்து இது சொல்கிறது எனக்கு வந்து உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி அப்படின்னது சொல்கிறது சரி உங்கள் அம்மா அப்பா பேர சொல் நீ எந்த ஊரில் பிறந்த எல்லாம் கேட்குறது நான் வந்து ஒரிசாவில் பிறந்து இப்போ மெட்ராஸுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது வச்சுக்கோங்களேன் புரி ஜெகந்நாத் கோவில் வாசலேருந்து இப்போ வந்து சாந்தோமுக்கு வந்துருக்கேன் எனக்கு ஓஹோ நீ ஏன் இப்படி அலையிற தெரியுமா உன் ஜாதகத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கிரகத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் சொல்கிறது இன்னொரு அலை அங்கேருந்து பார்த்துட்டுருக்கு அது ஞானி அலை வேதாந்தாலை வேதாந்தி இந்த ஜோசியனையும் ஒரு வேடிக்கை பார்க்குறது இவனையும் பார்க்குறோம் இவன் வந்து ரொம்ப சீரியஸாக அவன்கிட்ட ஏகாகிரதையோட கேட்டுருக்கான் அப்புறம் இதுக்கு எதாவது பரிகாரம் உண்டா உண்டு உண்டு வார வாரம் குச்சனூருக்கு போகணும் அப்படி சொல்கிறது குச்சனூருக்கு இந்த அதாவது ஒரு மாதம் குச்சனூருக்கு போ சனிக்கிழமைக்கெல்லாம் இன்னொரு மாதமெல்லாம் இன்னி திருநள்ளாருக்கு போ அதுக்கப்புறம் உங்கள் ஊர்லேயே உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற சனி விஷ்ணு கோவிலுக்கு போதோ வச்சு விளையாட்டி பௌர்ணமி இன்றைக்கி திருவண்ணாமலையை சுத்து தப்பித்தவரி கீத திருக்குறள் படின்னு ஒரு ஜோசியம் சொல்லிட மாட்டான் சொல்லுவாரா எந்த ஜோசியராக சொல்லியிருக்காரா கொஞ்சம் கொஞ்சம் பேர் இப்போ ஆரம்பிக்கிறாங்க லேசாக நம்மளை இப்படி சொல்லி சொல்லி நம்ம உருவெய்த்தின்ண்டே இருக்கிறதுனால ஒருத்தர் ரெண்டு பேர் ரொம்ப பேருக்கெலாம் இல்லை அதுக்கும் யோகம் அவங்களுக்கும் வரணும் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா நீயும் நானும் ஒன்று அப்படின்னு குரு சொல்கிற போது அந்த வார்த்தை அவனுக்கு அர்த்தம் கொடுக்கணுமே புரியணுமே ஆமாம் நானும் நீங்களும் எல்லாருமே இந்த ஜகத்து முழுக்க எல்லா வஸ்தும் ஒரே வஸ்து இந்த அலை சொன்ன உடனே ஆமாம் தரங்க திருஷ்டியா பின்னஹா ஜல திருஷ்டியா ஏக்கஹா அப்படின்னு சொல்ல வேண்டிய அலையின் கோணத்தில் வேறாக காட்சி அளிக்கிறோம் தண்ணீர் கோணத்தில் நாம் எல்லோரும் ஒன்று உபாதியின் கோணத்தில் வேறு வேறு உபகிதத்தின் கோணத்தில் எல்லாம் ஒன்று உடலின் கோணத்தில் உள்ளத்தின் கோணத்தில் வேறு உணர்வின் கோணத்தில் நாம் எல்லோரும் ஒன்று அப்படின்னு அந்த பதம் புரியணுமே அது மனசில் உள் வாங்கிக்கணும் அதுக்கு என்னென்னா கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் இந்த லைன் அப்படியே பெருஷா எழுதணும் புரிஷா போல்டாக கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே என் சும்மாவா சொல்கிறார் மாணிக்க வாச்சகர் தெளிவித்து சிவமாக்கி சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி அப்போ அது கம்யூனிகேட் ஆகணும் அதுக்கு என்ன வேணும் சிஷியன் வந்து அப்படியே ஒருமுகப்பட்ட மனசோடு இருக்கணும் அப்படி இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னா எல்லாருமா கேட்டுருக்கா எவ்வளோ பேர் எவ்வளோ கேட்குறாங்கன்னு யாருக்கு தெரியும் அதுக்கு எதாவது அடையாளம் இருக்கா ஒருத்தரே எதாவது மிஷினை வச்சு இவங்க இவ்வளோ தூரம் வராங்க இவங்க இவ்வளோ தூரம் வராங்க இவங்க இவ்வளோ தூரம் புரிஞ்சுன்னு வராங்கன்னு எதாவது மிஷின் இருக்கா என்ன அது மாத்திரம் இல்லை அதை தெரிஞ்சுன்னா நான் சம்சாரி ஆயிடுவேன் புரிஞ்ச வரைக்கும் சரி எல்லாம் கூட்டமாக சொல்ல வேண்டியது தான் யாருக்கு புண்ணியம் இருக்கோ யாருக்கு எப்படி புரியுமோ புரிஞ்சுட்டு போகிறது அவங்கவுங்க சம்ஸ்காரத்துக்கு ஏற்றபடி தொடர்ந்து கிளாஸுக்கு வந்தால் ஏதோ புரியறது போல் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லாட்டி எவ்வளோ சரி பரவாயில்ல இல்லாட்டி வந்து நமக்கு தான் பிரச்சனையே இல்லையே இன்னும் லட்சம் ஜென்மாவுக்கு மனுஷ ஜென்மா கிடச்சாலும் பரவாயில்லையே அப்படியா பார்த்துக்கோங்க சரி அப்போ இந்த ஏக சுவாமி நீங்கள் சொல்கிறது நியாயந்தான் மன ஒருமுகப்பாடு இல்லாமல் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடியாது ந திஷ்டதி ரூபமச ந சுஷா பசதி கஷ்ட நயனம் ஹிருதா மனீஷா மனசா அபிக்ளுப்தா அப்படியே கப்பு வேதமே சொல்றது மிருதா மனீஷா மனசா அபிக்ளுப்தா ஏயே தத் விதுர் அமிர்தாஸ்தே அப்படியே ஏகாகிரதையோட புரிஞ்சு மனசை வச்சுண்டு என்ன தான் சொல்ல வர்றார் இவர் என்ன கம்யூனிகேட் பண்ண பார்க்குறாரு என்ன தாற்பயத்தை சொல்லின்னு இருக்காங்க அப்படியே உள்ள வாங்கிக்கிறான் ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் வள்ளுவர் இவ்வளோ அழகாக சொல்லப்படும் ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் உணரின் உணரின் அப்படின்னா என்ன அர்த்தம் அவ்வளோ லேசாக புரியாதுன்னு அர்த்தம் உணர்றது அவ்வளோ சுலபம் இல்லை நீ ஒருமுகப்பட்ட மனசோட ஏகாகிரத்தையோட நீ கவனிச்சையானால் இது விளங்கும் ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையாக பேர்த்துள்ள வேண்டாம் பிறப்பு இந்த தொடர்ந்து வர்ற பிறப்பு பிறப்பு போயிடும் தொடர்ந்து வர்றதுப்பா இந்த ஜென்ம மரண பிரவாகம் இந்த ஜென்ம மரண பிரவாகம் போயிடும் அதுக்கெலாம் ரியா இம்பார்ட்டன்ஸ் இருக்காது அப்போ என்ன பண்ணுறது நேற்றைக்கு நிதித்தியாசனம்னு சொன்னேன் கொஞ்சம் திரும்பவும் எல்லாத்தையும் பார்த்தபோது அதனுடைய விஷயங்களை நான் வேறு திரும்பவும் சொல்கிறேன் நேற்றைக்கு சொன்ன மாதிரி இருக்க கொஞ்சம் மாற்றி தான் சொல்கிறேன் இந்த மன ஒருமுகப்பாடுங்கிறது வேதாந்தம் படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகுதி மன தூய்மை மன ஒருமுகப்பாடு இதெல்லாம் வேதாந்தம் படிக்கிறதுக்கே ரொம்ப தேவையானது இந்த வேத உபனிஷத்தை படிக்கணும்னா முதல்ல சகுண பிரம்ம உபாசனை பண்ணி மனசை நல்லா ஏகாகிரதைக்கு பக்குவப்படுத்தியிருக்கணும் சகுண பிரம்ம தியானத்திலேயே அவன் சமாதி அடைஞ்சிருக்கணும் சகுண பிரம்ம தியானம் இப்போ நான் வந்து சூரியனையே தியானம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய மண்டலத்தையே தியானம் பண்ணுறேன் சூரியனுக்குள்ள ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறேன் அது ரொம்ப சௌரியம் சூரியனுக்குள்ள ஸ்லோகங்களையெல்லாம் சொல்கிறேன் என் மண்டலம் தீப்திகரம் விஷாலம் ரத்னப்பிரபம் தீவிரம் அநாதிரூபம் அப்படி சொல்லி ஒரு ஒரு மந்திர என் மண்டலம் புனாது மாம் என் மண்டலம் என் மண்டலம் என் மண்டலம் எந்த மண்டலம்னு சொல்லி சூரிய மண்டலம் அதுக்கு ஆதித்யதயத்துலாம் நிறைய ரஷ்மி மந்தம் சமுத்தியந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜையஸ்வீ வஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம் அப்படி நிறைய இருக்குது ஏஷ பிரம்மாச்ச விஷ்ணுச்ச இது மாதிரி ஸ்லோகங்கள்லாம் சொல்லியிருக்கு அந்த சூரியனை பற்றி வேத மந்திரங்கள் நிறைய சொல்கிறது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் என் மனசில் சூரியனையே ஃபோக்கஸ் பண்ணுறேன் அந்த சூரிய மண்டலத்தில் சூரிய மண்டலத்தில் மகாவிஷ்ணு இருக்கார் அதுக்கு ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கேன் நம சவித்ரே ஜகதேக சக்குஷே ஜகத் பிரசூதி ஸ்திதி நாசஹே தவே த்ரயிமய திரிகுணாத்ம விரஞ்சி நாராயண சங்கராத்மனே அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியம் அதில் இல்லை அந்த ஸ்லோ நம்ம படிக்கிறதுல இல்லை தேயஸ்ததா தியேயா தியானிக்கப்பட வேண்டும் சதா நான் எப்பொழுதும் தியேயஸ் சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சந்நிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மயவப்பு அது தியான ஸ்லோகம் இந்த சூரிய மண்டலத்தில் நாராயணனை தியானம் பண்ணு அப்படின்னு இந்த ஸ்லோகம் தேயஹா சதாத்தியேயா யாரை சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி சூரிய மண்டலத்தில் நடுவில் இருக்கிறவர் நாராயணஹா நாராயணா வடகளையோ தெங்கலையோ வச்சுக்கோங்க நாராயணஹா வச்சுக்கோ இல்லாட்டி நார்த் இந்தியா நாராயணனாக வச்சுக்கோங்க அவர் பாவம் ரெண்டு கிட்டா ஒரு இப்படி ஒன்று கொண்டு அதெல்லாம் வச்சுருந்தோம் ஏதோ ஒன்று இப்படி நடுவில் ஒரு மாதிரி போட்டு நடுவில் ஒரு புள்ளி வைக்கணும் அது ஒரு குரூப் வல்லபாச்சாரியா குரூப் அப்போது ஜெயஸ் சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா சரசிஜாசன தாமரையில் உட்கார்ந்துருக்கிறவர் நிற்கிறவர் எப்படி ஒன்றால் வச்சுக்கலாம் தாமரை சரசிஜ ஆசனா தாமரை மலரில் அமர்ந்திருப்பவர் சந்நிவிஷ்டா அழகாக அதில் உட்காந்துருக்கார் கேயூரவான் தோல் வளையெல்லாம் போட்டுருக்காராம் நம்ம விடுவோமா நகை கடையெல்லாம் வந்துடும் அதில் கேயூரவான் மக்கர குண்டலவான் காதில் மக்கரகுண்டலம் போட்டிருக்கார் கிரீட்டி அழகான ரத்தன கிரீட்டம் வெங்கடாச்சலபதி கிரீட்டத்தை ஞாபகம் வச்சுக்கலாம் கிரீட்டி ஹாரி அழகான மாலை போட்டுருக்கார் வனமாலி கூட சொல்லலாம் அது சிம்பிள் நாராயணம் இது கொஞ்சம் காஸ்ட்லி நிறைய இவர் என்னன்னா மக்கர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வப்பு போராதுன்னா தங்கமயமாக இருக்கான் உடம்பு ஹிரண்மய வப்புகு திருத சங்க சக்கர ரெண்டு கையில் இந்த பக்கம் சக்கரம் இந்த பக்கம் சங்கு சக்கரம் வச்சிருக்கார் அவ்வளோதான் இது ஒரு ஸ்லோகம் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் திரௌபதி சொல்கிறது சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதங்கிறது திரௌபதி சொன்ன ஸ்லோகம் அதை சந்தியாவந்தனத்தில் டெய்லி மூணு வேளை சொல்கிறோம் பாருங்க திரௌபதி சொன்ன ஸ்லோகத்தை ஸ்மார்த்த கர்மமாக எடுத்து வச்சுட்டான் சாஸ்திரத்தில் திரௌபதி வந்து இந்த வஸ்திரம் எடுக்கிற போது சொன்ன ஸ்லோகத்தை சந்தியாவந்தனத்தில் தினம் சொல்லிகிட்டு இருக்கோம் சங்கசக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோ கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் உடனே சரணாகதி பண்ணிட்டுருக்கேன் என்னை காப்பாற்றுன்னு சொன்ன சொல்லுது திரௌபதியோடய ஸ்லோகம் இருக்கட்டும் சூரியனை தியானம் பண்ணுறேன் சூரியனையே நான் தியானம் பண்ணி பண்ணித்தனோ பழகினேன்னா என்ன ஆகும் அது இப்படி பண்ணலாம் இல்லை மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் விசுத்தி ஆக்ஞா சஹசிராரம் இந்த சக்கரங்களில் தியானம் பண்ணலாம் இதெல்லாம் என்னத்துக்குன்னா டெவலப்பிங் கான்சன்ட்ரேஷன் மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு மனசுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது ஜப்பமே அதுக்கு தான் திரும்ப திரும்ப ஜப்பம் பண்ணி பண்ணி பண்ணி என்ன ஆகும்னா இந்த ஜப்பத்தினால மனதுக்கு ஒரு அமைதி ஏற்படும் ஏகாகிரதை ஏற்படும் முதல்ல வாயை திறந்து ஜபிப்போம் அப்புறம் வந்து உதடு லேசா வாரி ஜபிப்போம் அப்புறம் மனசுக்குள்ளே ஜப்பம் நடக்கும் ஜப்பம் தானாக நடந்துன்றிருக்கும் காரியம் பாட்டுக்கு நடக்கும் அது ஜப்ப சித்திங்கிறாங்க மனசுக்குள்ளே ஜபம் ஓடிகிட்டே இருக்கும் இதெல்லாம் எதுக்குன்னா மனசுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது மனதுக்கு அபியாசத்தை கொடுக்குறது இதுக்கு பேர் சாஸ்திரத்தில் இது வந்து முதல்லையே பண்ணலாம் அது வேறு பேர் இருக்குது அப்புறம் சொல்கிறேன் இதுக்கு சாஸ்திரத்தில் இது முதல்ல பண்ணிட்டு வேதாந்தம் படிக்க வந்தால் நல்லது அவனுக்கு வேதாந்தம் கேட்ட உடனேயே புரிஞ்சிடும் சிரமம் இருக்காது மன ஒருமுகப்பாட்டோடையே வரான் சிஷ்யன் வரான் சித்த சுத்தி இருக்குது ராகத்வேஷமெல்லாம் ரொம்ப கம்மி சித்த சுத்தி இருக்குது சித்த ஏகாகிரை இருக்குது நல்ல பரந்த மனம் இருக்குது தங்கிட்டே இருக்கிற பேனாவோ சுத பகத கொடுக்குறான் எதையும் எனக்குன்னு வச்சுக்கிறது இல்லை வைராக்கியம் இருக்குது மோட்சம் அடையணும்னு ஆசை இருக்குது இத்தனை குணங்களோடு இருக்கான் அப்படி இருக்கிறவனுக்கு குரு சொல்லி கொடுத்தா புரிஞ்சு போய்டும் இல்லை கொஞ்சம் கஷ்டம் சில சமயம் புரிஞ்சிடும் இதை இவர் சொல்கிறார் இல்லையா கைவல்லனவன் தாண்டவராய சுவாமிகள் சொல்கிறார் நூத்தன விவேக்கி உள்ளம் நுழையாது புதுசாக ஒருத்தன் வந்து படித்தான்னா அவனுக்கு புரியாது அப்படிங்கிறார் யோக்கியதை தகுதி இல்லாமல் ஒருத்தன் வந்து படித்தா சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில்லை ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும் நூத்தன விவேக்கி உள்ளம் நுழையாது அவனுக்கு புரியாது இல்லை எனக்கு புரியறதே அப்படின்னா நீ போன ஜன்மாவில் நிறைய சாதனை பண்ணியிருக்கே நுழையும் ஆகில் பூத ஜென்மங்கள் பூத பூத்தம்னா கடந்த காலம் பூத ஜென்மங்கள் கோடி கோடி கோடி பூத ஜென்மம் கடந்த பல ஜென்மங்களில் பண்ணின புண்ணியம் கடந்த பல ஜென்மங்களில் கிடச்ச மனுஷன்மம் ஏன்னா மனித பிறவியில்தான் புண்ணிய பாபமெல்லாம் பண்ண முடியும் மற்ற பிறவிலெலாம் புண்ணிய பாபம் பண்ண முடியாது அதனால்தான் புண்ணியத்தை நிறைய பண்ணுங்கிறோம் மனுஷ ஜென்ம பாவத்தில் பண்ணி அப்புறம் பிறவியை இன்னும் வளர்க்கா வளர்க்காதேங்கிறோம் பூதஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருஷனாமே ஆ சாஸ்திரம் கேட்க வர்றபோதே யோக்கியத்தையோடு வந்துட்டான்னா சாஸ்திரம் சுலபமாக புரிஞ்சு போய்டும் புரியலேன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா குரு என்ன சொல்கிறார் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு டோட்டல் மைண்டு வேணும் டீப்பஸ்ட்டு மைண்டு வேணும் மைண்ட் அப்சார்பஷன் வேணும் நல்லா கவனிக்கணும் லௌகிக விஷயத்திலாம் போய் என்ன அப்புறம் என்ன சொன்னாங்க சொல்லுங்கள் முடிஞ்ச உடனே கிளாஸ் முடிஞ்சோடனே போய் லௌகிக விஷயம்னா அது என்னாச்சு அது என்னாச்சு அப்படின்னா என்ன ஆனால் என்ன ஆகிட்டு போகிறது நமக்கு அதெல்லாம் இருக்குது அந்த ரெண்டு என்னாச்சு முடிஞ்ச ஸ்கோர் கேட்பான் க்ளாஸ் முடிஞ்ச உடனே ஸ்கோர் என்னாச்சுன்னா அப்போ வேதாந்தம் எவ்வளோ வேலை செஞ்சிருக்குன்னு தெரியும் இல்லையா அது லௌக்கிக்க விஷயம் அதில் இருக்க அதில் இருக்கிற இதுதான் இருக்கே இருக்கேன் அகம்பிரம்மாஸ்மி பரவாயில்ல ஸ்கோர் என்ன ஆச்சுன்னா அதுவும் நிறைய நடந்துட்டுருக்கேன்னு விட்டுடுவோமா அதை போய் கேட்குறோம் ஏன்னா கடைசி இவன் என்ன பண்ணால் கடைசி ஒரு ஓவரை பார்க்க முடியாமல் க்ளாஸுக்கு வந்துவிட்டான் அதுக்கு அதையாக பார்த்துருக்கலாம் கடைசி ஒரு ஓவர் இருந்தது ஆனால் கிளாஸ் ஆரம்பிச்சுட்டு ஓடி வந்துவிட்டான் என்ன பண்ணுற வரலேன்னா சுவாமிஜி ஒரு மாதிரி நினச்சிப்பாருன்னு அதனால் வந்து கடைசி ஒரு ஓவரை விட்டுட்டு வந்துவிட்டான் ஆனால் மனசு முழுக்க கிளாஸில் அவர் தத்துவமசி தத்துவமசிங்கிறார் என்னாச்சோ ஓவர் என்னாச்சோ ஓவர் அப்படின்னு நினச்சிட்டு என்னன்னு வச்சுக்கூட என்ன கம்யூனிகேட் பண்ண முடியும் இது மாதிரி எத்தனையோ லௌகிக விஷயங்கள் நான் ஒரு உதாரணத்துக்கு இதை சொன்னேன் அது அதாவது வேறு எந்த விவகாரமும் இல்லாத மனசு வேணும் சுத்தமான மனசு ஏகாகிரத்தையோடு கூடியன மனசு வேணும் அது இல்லைன்னா அதை சம்பாதிக்கணுங்கிறது தான் இந்த பத்தாவது மந்திரமும் பதினோராவது மந்திரமும் நேற்றுக்கு பார்த்தோம் அது நான் திரும்பவும் ஒருதில் அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறேன் இதுக்கு பேர் யோகாபியாசம் யோகாபியாசம்னு சொன்னால் இந்த இடத்துல மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சி யோகாபியாசம்னால் இந்த ஹடயோகாபியாசம் இருக்குது உடம்பை நம்ம வளைக்கிறது இதெல்லாம் பண்ணுறது அது பேர் ஹடயோகாபியாசா இங்கே வந்து அந்தக்கரண யோகாபியாசா மனசை யோகா இது பண்ணுறது மனசுக்கு அபியாசம் கொடுக்கறது அந்த ஹட்ட யோகாபியாசமே இதுக்காகத்தான் இதை பண்ணலேன்னா ஹட்டயோகாபியாசத்துக்கு சாஸ்திரப்படி பிரயோஜனம் கிடையாது ஹெல்த் அவாந்திர பலம் கிடைக்கும் முக்கிய பலன் கிடைக்காது அவாந்திர பலன் என்னது சரீர ஆரோக்கியம் நல்ல உற்சாகமாக காரியம் பண்ணலாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அதெல்லாம் கிடைக்கும் ஆனால் முக்கிய பலன் என்னது இந்த தத்துவஜானத்தை பெற்று அதத்தியானம் பண்ணுறது அதில் இப்போ என்ன மனசு சூக்மமாக இருக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு உட்காந்து ஒரு இடத்துல சமாதி அபியாசம் பண்ணு அப்படியே சொல்லிருக்கு இந்த ரெண்டு மந்திரமும் பத்தும் பதினொன்னும் மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக யமதர்மராஜா சமாதி யோகத்தை அபியாசத்தை யோகாபியாசம் யோகாபியாசம்னாலும் சமாதி அபியாசம்னாலும் ஒன்றுதான் ஏன்னா யோக்சித்தவத்தி நிரோதா அப்படின்னா சித்தவருத்தி நிரோதா யோகான்னா அந்த இடத்துல யோகாங்கிறதுக்கு நிர்விகல்ப சமாதினு அர்த்தம் யோக்சித்தவத்தி நிரோதா அப்படின்னா இந்த யோகாங்கிறது இது வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ரெண்டாவது சூத்திரம் முதல் சூத்திரம் அது யோகானுஷாசனம் ரெண்டாவது சூத்திரம் வந்து யோக்சித்தவத்தி நிரோதகா யோக்சித்தவத்தி நிரோதகா சொன்னால் சித்தவருத்தியை நிறுத்தறதுக்கு பேர் தான் நிறுத்திரத்துக்கு பேர் தான் நிர்விகல்பமாதி அது மாத்திரம் இல்லை ஒரே ஒரு விஷயத்தை சித்தன் நினச்சி மற்ற சித்தவர்த்திகள்லேருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் நிர்விகல்ப சமாதி இப்படிலாம் அர்த்தம் இருக்குதுக்கு அதைத்தான் இங்கே சொல்கிறார் இது பகவத்கீதையிலையும் இருபத்தஞ்சி ஆறாவது தியான் இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் இருக்குது இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு அங்கே எல்லாம் தியானத்தை பற்றி நிறைய சொல்கிற இடத்துல இருக்குது வேறு என்ன சொல்கிறாருன்னா ஒரு இடத்துல இதெல்லாம் போடலை நம்ம இதெல்லாம் சப்ளை பண்ணிக்கணும் எப்பொழுது ஞானேந்திரியங்கள் மனதோடு சேர்ந்து புத்தியும் செயல்படாமல் இருக்கிறதோ அதுவே மேலான நிலை மேலான நிலைன்னா இந்த இடத்துல பரமாகதி பரமாகத்தின்னு சொன்னால் இந்த காண்டெக்ஸ்டில் பரமாகத்தின்னா நிர்விகல்பமாதி மனம் ஒருமுகப்பட்ட நிலை இது ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்டேட்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இது மோக்ஷம் இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க மோக்ஷம் கிடையாது மோட்சம் நம்முடைய ஸ்வரூபம் ஆக மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு அபியாசம் மைண்டை ட்ரெயின் பண்ணுறது புத்தியை மனசை எல்லாம் ஒன்று தான் ட்ரெயின் பண்ணுறது அதை தான் பதினோராவது மந்திரத்தில் சொல்கிறார் அது இந்திரியங்களெல்லாம் இந்திரியங்களெல்லாம் கட்டுப்பட்டு இருப்பதற்கு பெயர் யோகம் இந்த இடத்துல யோக சப்தத்துக்கு நிர்விகல்ப சமாதினு தான் அர்த்தம் சித்த ஏகாகிரதா நிர்விகல்பமாதி இப்போ சூரிய மண்டலம்னு சொன்னேன் சக்கரம்னு சொன்னேன் ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிறது அது வந்து வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னால் பண்ணுறது இங்கே வேதாந்தம் படித்த பிறகு பண்ணுறது வேதாந்த விஷயத்தை தியானம் பண்ணணும் கீதையில் எப்படி ஆறாவது அத்தியாயத்தில் தியானத்துக்கு விஷயம் என்னது பிக் பகவத்கீதையில் ஆறாவது அத்தியாயத்தில் தியானத்துக்கு விஷயம் என்னது தியானத்துக்கு விஷயம் ஆத்மா ஆத்மாவோடய நிறம் என்ன ஆத்மாவோடய வடிவம் என்ன உண்டோ பகவத்கீதையில் ஆறாவது அத்தியாயத்தில் ஆத்மாவனுடைய ஸ்வரூபம் என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்கேன் நட்வேபாகம் ஜத்துநாசம் நத்ம் நேமே ஜனாதிபகம் எல்லாம் ரெண்டாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் பன்னெண்டாவது ஸ்லோகத்திலருந்து இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் என்னெல்லாம் ஆத்மாவோட லக்ஷணம் சொன்னாரோ அத்தனை லக்ஷணமும் தான் அந்த லக்ஷணத்தில் ஒன்றில் கூட ரூபம் கிடையாது அது இந்திய விஷயம் கிடையாது அவ்வக்தோயம் அச்சித்யோயம் சிந்திக்க கூட முடியாதுங்கிறார் சிந்தனைக்கும் விஷயம் இல்லைங்கிறார் ஆனால் அது இல்லைன்னா எது மனசு சிந்திக்காது ஆனால் அதை சிந்திக்க முடியாதுங்கிறார் அவ்வக்தோயம் அச்சித்யோயம் அவிகாரியோயம் உச்சியத்தை அப்பேற்பட்ட ஆத்மாவை தியானம் பண்ணணுங்கிறார் அது எப்படி தியானம் பண்ணுறது ஏதாவது ஒரு சூரியனையும் இல்லை தக்ஷணாமூர்த்தியை தியானம் பண்ணு மீனாட்சியை தியானம் பண்ணு இல்லாட்டி ஒரு வேப்ப தியானம் பண்ணு புளிய தியானம் பண்ணு எரும மாட்டேன் அப்படி ஏதோ ஒரு கதையெல்லாம் இருக்குது எந்த பண்ணலாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை பண்ணுங்க பதஞ்சலி நிறைய சொல்ற இதானம் பண்ணலாம் பண்ணலாம் இப்போ விஸ்வ மனசை தியானம் பண்ணுன்னு சொல்லுவாங்க சில பேர் விஸ்வ மனசை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது விஸ்வ மனஸ் நமக்கு நம்ம மனசே தெரிய மாட்டேங்குது விஸ்வ தியானம் பண்ணு விஸ்வ தியானம் பண்ணால் விஸ்வத்தில் இருக்கிறதெல்லாம் தெரியும் அது அவாந்திர பலம் மனசு உருவகப்படுறது தான் அதை தான் இங்கே சொல்கிறார் இந்தியதாஸ்திராம் இந்திய தாரணாம் மனசெல்லாம் ஒடுங்கி இருக்கிற அந்த நிலைக்கு பெயர் யோகமிதி மன்னியே இது இருந்ததுன்னா குரு சொல்லி கொடுக்கறது தத்துவமசி சுலபமாக புரியும் நிர்விகல்பமாதிங்கிறது வேதாந்தம் படிக்க வரத்துக்கு ஒரு தகுதி சமாதானம் சமாதானத்துக்கு லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு விவேக சூடாமணியில் தமாதானம் இத்தியுக்தம் நது சித்தசிய லாலனம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் தாம் யோகமித்தி மன்னியந்தே அதனை யோகம் யோகம்னா ஏகாகிரதை சொல்லலாம் நிர்வக்கல்ப சமாதி சொல்லலாம் மன ஒருமுகப்பாடு அப்சார்பஷன் இங்கிலீஷில் சொன்னால் அப்சார்பஷன் அப்சார்ப்சன்னு அப்படியே வாயை பழந்துட்டு பார்க்குறா பாருங்க ஆன் ரொம்ப டோட்டல் மைண்டு முழு மனசை செலுத்தி அப்படியே பார்க்குறோம் இல்லையா டிவியை பார்த்துட்டே திரும்ப இப்படியே பார்த்துருக்கோம் இந்த கடைசி பால் ஏதோ ஒன்று வச்சுக்கோயே எப்படி பார்ப்பான் அதை வேறு ஸ்லோ மோஷனில் வேறு திரும்பவும் காட்டுவான் அது மாதிரி இது மனதுக்குள்ளேயும் இப்படி பாக் மனசுக்குள்ளேயே இது பார்க்கறது அப்படியே அதை லயிச்சு போகிறது தூங்காமல் மன அலபாயாமல் ரெண்டு கண்டிஷன் வேணும் மனசு உடம்பு தூங்கிடு அப்படியே கண்ணை மூடின்னே திடீர்னு தூக்கம் வந்துவிடும் அது ஒரு பெரிய விக்னம் இடைஞ்சல் அப்புறம் இன்னொரு விக்னம் என்னன்னா அப்படியே உட்காந்துட்டு இருப்போம் அமெரிக்காவுக்கு போய்டு மனசு எங்கேயோ போயெல்லாம் ரவுண்ட் அடித்து அரணமாக பார்வதி பற்றி என்னோன்னு எந்திரிப்பான் என்னால் ஹோல் என்னது இல்லாட்டி நம்ம இடையில பேசிகிட்டே இருக்கிறத ஒரு ஜோக்கு எதாவது சொல்லிடுவோம் அது எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் சத்தமாக சிரித்தோடனே இவங்க இவங்க லயமெல்லாம் போயிடும் உடனே என்ன சொன்னார் அப்படின்னா அதுதான் அந்த நேரத்தில் அந்த மைண்டு அங்கே இல்லாமல் போயிடுது அதுக்கு தான் இந்த ரெண்டு சாதனத்தை சொல்கிறார் இதை கவனமாக பண்ணணும் ததா அப்பிரமத்தா பவேத் ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் சங்கராஜர் இதை கவனமாக பண்ணணும் கடைசி வரைக்கும் இந்த முயற்சியை விடக்கூடாதுன்னு அர்த்தம் ஏன்னா வாழ்க்கையில் இது உயர்ந்த பலனை கொடுக்கக்கூடியது பிறவியவே நீக்கக்கூடிய உயர்ந்த பலன் ஆகையினாலே இதில் கவனமாக இருக்கணும் வேற எதுலையும் மனசை செலுத்தப்படாது அப்பிரமத்தா ததா பவேத் இன்னொரு அர்த்தம் அந்த கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் சொல்லவே முடியாது திடீர்னு போய்டும் கடைசியில் வந்து ஏதோ கோட்டை விட்டுடுறான் பாருங்கள் சில பேர்லாம் இந்த சுங்கேரி சங்கராச்சாரியர்கிட்ட வேத பரீட்சை கொடுக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப கஷ்டம் எல்லார்கிட்டையும் யார்கிட்ட வேணாலும் வேத பரீட்சை கொடுத்து சமாளிச்சுடலாம் கடைசி என்ன பண்ணுவாருன்னா எல்லா மந்திரத்தையெல்லாம் ஒரு மணி நேரமாக பரீட்சை கொடுத்துட்டு இருப்பா எல்லாம் வாயில் சொல்கிறது எல்லாம் கரெக்டாக வரும் கடைசியில் எதாவது ஒரு மந்திரத்தில் கோட்டை விட்டான்னா போயிட்டு வான்ருவார் முடிஞ்சி கிளம்பிடுன்றார் அத்தனை நேரம் அவன் வந்து பட்டதெல்லாம் அவன் ஒரு மாதிரி ஆகிடும் இன்டெரக்டாக அவரை செவிச்சா கூட செவிச்சிடுவான் சொல்கிறேன் ஒரு இதில் போயிடும் அவர் அதை கம் பண்ண மாட்டார் பரவாயில்ல இது ஒன்று போச்சு அப்படின்னு விட்டு கொடுக்க மாட்டார் அவர் ஏன்னா அது எங்கள் சம்பிரதாயம்ப்பா நாங்கள் ஒன்று தப்பினாலும் விட மாட்டோம் அப்படின்னு விடுவார் அவ்வளோ ஜாக்கிரதையாக அலர்ட்டாக இருக்கணும் அவர்கிட்ட ஒன்று போச்சுனாலும் அதனால எதுக்கு சொல்கிறோம்னா கவனமாக இரு அவங்களுக்கெல்லாம் சொல்லி காமிச்சாதான் சில புரியும் இந்த மூச்சு சில இடத்துல சரியாக விடணும் மூச்சு விடுறதுல ஏதா தப்பு வந்ததுன்னா மார்க் போயிடும் மூச்சு விடுறோம் இல்லையா அது அதெல்லாம் அதுவும் கணபரீட்சைன்னா ரொம்ப கஷ்டம் கனபரீட்சைன்னா கணானாம் துவா கணானாம் கணானாம் கணபதிம் கணபதிம் கணானாம் கணாநாம் துவா கணபதிம் சொல்லிகிட்டே இருக்கலாம் தவாணபிங் கணபதிங் ஹவா தவாங் கணபதிம் கணபதிகும் கண தா கணபதிம் கணபதிம் யா த்வா கணபதிகும் ஹவாமே ஹவாமே கணபதிம் யா த்வா கணபதிகும் ஹவாமே கணபதிகும் ஹவாமே ஹவாமே கணபதிங் கணபதிகும் கவிகம் ஹவாமே கணபதிங் கணபதிகும் ஹவாமே கவிம் இதெல்லாம் பரவாயில்ல கணபதி மிதி கணாபதிம் அப்படின்னு இந்த கணபதி மிதி பத்திம் போச்சு இப்போ எவ்வளோ அரெக்டாக சொல்லணும் வேதம் சொல்கிறதே அது என்ன ஆகுனா ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருக்கிறப்ப மூச்சு எங்கே வாங்குகிறோம் வாங்கலே விடல தெரியாதுக்கு தான் பிராணாயமாக வேண்டியிருக்கும் கரெக்டாக விடணும் மூச்சை விடணும் எங்கே மூச்சை விடக்கூடாதுன்னு ரூல் இருக்குது நடுப்புற ரெண்டும் கிட்டனால் மூச்சை விட முடியாது சந்தி இருக்கிற இடத்துல கரெக்டாக பிரிக்க வேண்டி வரும் சந்தி வந்தால் சொர மேற மாறிவிடும் சந்தியை பிரித்தா அது வேற கவனமாக இருக்கணும் அப்படியே இது வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அந்த வேதாத்தியனம் பண்ணுறது ஏகாகிரதையை கொடுக்கறது பிராணாயாம சக்தியும் கொடுக்கறதுங்கிறது உண்மை மறுக்க முடியாது ஏன்னா நிறைய மாறி மாறி வேற மந்திரங்கள்லாம் வரும் அப்போ ரொம்ப கவனமாக வேற இருக்கணும் இது உரு போட்டு உரு போட்டு சொல்லி சொல்லி பழகி தப்பாமல் சொல்கிற அளவுக்கு பயிற்சி ஆயிடும் அதுதான் பெரிய அதிசயம் அந்த மாதிரி ஒரு கிரமம் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் வச்சுருக்காங்க எப்படி வேதங்களை மரப்பாடம் பண்ணுங்க இல்லை வேதம் மாத்திரம் நினைக்காங்க தமிழில் எத்தனையோ நூல்களை அப்படித்தான் ஏதோ வேதம் பிராமணன் மாத்திரம் நினைக்க மாட்டான் தமிழ் பாடல்கள் கம்பராமாயணமாக இருக்கட்டும் திருக்குறளாக இருக்கட்டும் பில்லி பாரதமாக இருக்கட்டும் நாளடியார் எந்த புஸ்தமாக இருக்கட்டும் அதை படிக்கிறதுக்கு ஒரு முறை இருந்தது இப்பெல்லாம் போயிடுச்சு அது எல்லோரும் அப்படி இலக்கண நிகண்டு நிகண்டுகளெல்லாம் மரப்பாடம் பண்ணுறப்போ இது அதுதான் நம்ம தேசத்தோட பெரிய சொத்து இந்த அந்த முறைகள் எல்லாம் எல்லாம் பரவாயில்லைங்க இது படித்தா போகிறதா இப்படி பண்ணால் போகிறதா அப்படியே சொல்லி சொல்லி அதோடய குவாலிட்டியை எவ்வளோ கீழே இறக்கணுமோ இறக்கி அதுக்கப்புறம் என்னத்தையோ மார்க்கெல்லாம் போட்டு இது பண்ணியாச்சு அந்த மல்ல அவ்வளோ சக்தி இருக்குது அதுக்கு அந்த வயசில் அந்தந்த ட்ரைனிங் கொடுத்தா வரத்தான் செய்யும் ஆ சின்ன வயசுலையே மனசுக்கு சுத்தத்துக்கான வழியையும் மனசுக்கு ஒருமுகப்படுறதுக்கான உபாயத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க அவன் நல்லா இருப்பான் ஆனால் அந்த ட்ரைனிங் கொடுக்க அப்பா அம்மாவும் தயாராக இல்லை குழந்தைகளும் படிக்கிறதுக்கு அது கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் என்னதுக்கு ரொம்ப டஃப் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியே அதோட சக்தியை நம்மளே வீணடிச்சுட்றோம் கொஞ்சம் இது அதுக்காக ரொம்ப ஓவராக போய் இது பண்ண வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் சொல்லி சனை சனேஹ் சனைர் வித்யா சனேஹ்கந்தாம் சனிஃப் பர்வத்தை மாறுகிறது வேதமே எப்படி தான் சொல்கிறது சாஸ்திரங்களே அப்படி தான் சொல்லுவோம் எதுவாகவே பண்ணுவோம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக ஒருமுகப்பாட்டோடு பண்ணுவோம் ஆனால் இது என்ன கடைசி காலத்தில் ஏதோ பெரிய விஷயமாக மாற்றிடுவாங்க இது எது சாதாரணமாக பண்ண முடியுமோ அது ரொம்ப கடினமானதாக மாறிவிடுறது அப்ரமத்ததா பவதி ததா அப்பிரமத்தா பவதி ரெண்டு சொல்கிறார் சங்கராச்சாரர் ஒன்று இதை வந்து கவனமாக பண்ணணும் ஒன்று இந்த கவனமா பண்ணுறதுங்கிறது சமாதியில் இருக்காதுங்கிற ஏன்னா சமாதியில் கவனமாக பண்ணுறதுங்கிறது முடிஞ்சு போயிடும் ஏன்னா அங்கே தப்புறதுக்கு வழி இல்லை சமாதி அடைஞ்சதுக்கு பிறகு அங்கே தவறுக்கு வாய்ப்பு இல்லை சமாதி அப் சமாதி கிடைக்கிற வரைக்கும் சமாதினா என்ன அர்த்தம் சமியக் ஆதீயத்தை சித்தம் எஸ்மின் சித்தமெல்லாம் வந்து எதில் ஒடுங்குறதோ அதுக்கு பேர் சமாதி எத்தோ பரமத்தை சித்தம் நிருத்தம் யோகசேவையா எத்திரைவாத்மனாத்மானம் பசியன்னாத்மனி துஷியத்தீ யோகசேவையா எத்திர சித்தம் நிருத்தம் சித்தம் எத்த உபரமத்தே யோகாபியாசத்தினால எந்த சித்தமானது ஒடுங்கி விடுகிறதோ விட்ரா பண்ணிக்கிறதா அதுதான் சொல்ற அப்பிரமத்தஸ்ததாக போது அதாவது இந்த தாரணா தியானம் சமாதி தாரணான்னு சொன்னால் ஃபோக்கஸ் அதாவது இந்த லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து திரும்ப திரும்ப எங்கேயா போகும் விஜாத்திய விற்பிவத்தி பூர்வகசாத்தீய விறத்தி பிரவகா தியானம் தியானத்துக்கு ஒரு லட்சணம் இது அதாவது தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் நீக்கி எதை நினைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை மாற்றம் நினைக்கிறத்துக்கு சித்திய அகிரே ஏக விஷய சித்தபூம ஏகம் ஆலம்பனம் தைலதாராவச்சி ஆஜாரையா சோதசா சமம் சரளச்சி தனம் விரல பரம் எப்படி நெய் ஒழுக்கு போல ஒரே விஷயத்தை சிந்தனை பண்ணுறதுக்கு பழக்கிறது முடியும் பழக்கின்றே இருந்தால் முடியும் நிறைய தரம் தப்பித்தான் போகும் அது ஆனால் விடாமல் பண்ணினா அதுதான் கிருஷ்ணன் அர்ஜுனன் சொல்கிறானே இது நடக்குமா சுவாமிங்கிறான் நீங்கள் எப்படி இவ்வளோ விஸ்தாரமாக சொல்லின்னு யோயம் யோகஸ்துவயா புரோக்தா சாமியேன மதுசூதன ஏதஸ்யாகம் ந சஞ்சலத்வாத் ஸ்திதி ஸ்திரம் இங்கேயும் இங்கேயும் ஸ்திராம்னு இருக்கு சஞ்சலத்வாத் ஸ்திதி ஸ்திராம் ஸ்திராம் திதி ஸ்திதின பஸ்யாமி இந்த மனது நிலைத்திருப்பதை நான் அறிகிறேன் இல்லை காணவே இல்லை சஞ்சலத்வாத் சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண கிருஷ்ணா மனசூரே சஞ்சலமாக இருக்குது பிரமாத்தி போட்டு கடையிறது பலவத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு திருடம் எத்தனை அப்ஜெக்டிவ் பாருங்க திருடம் மனஹா பிரமாதி மனா திருடம் மனஹா சஞ்சலம் மனஹா இத்தனை விசேஷணம் கொடுக்குறான் சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத் பலவத் மனஹா திருடம் மனஹா தஸ்ய நிகிரகம் சுதுஷ்கரம் மன்யே இந்த மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப துஷ்கரம் சுதுஷ்கரம் அப்படின்னா என்ன அர்த்தம் துஷ்கரம்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை சுதுஷ்கரம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை கிளாஸ்ல உட்காருறதுங்கிறது பெரிய சாதனையா தெரியுறது சொல்றோம் தெரியலன்னு சொல்றதும் உண்டு பரவாயில்லைன்னு சொல்றதும் உண்டு எல்லாம் இருக்கு டீச்சருக்கும் ஏகாக்கிரதை இருக்கணும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏகாக்கிரதை இருக்கணும் அதனாலதான் இந்த ஸ்லோ இதெல்லாம் சொல்றேன் வாங் மே மன சிப்பிரதி மனோ மே பிரதிஷ்டிதம் எதுக்கு என் மனசு வாக்கில் இருக்கட்டும் வாக்கு மனசில் இருக்கட்டும் என்ன அர்த்தம் ஏகாகிரதானே வாங்மே மனசு பிரதிஷ்டிதா மனோமே வாச்சி பிரதிஷ்டிதம் ஆவிர் ஆவிர்மஜேதி வேதஸ்யம ஆணீஸ்தா சொன்னதெல்லாம் என் உள்ளத்தில் ஆணி மாறி அரைஞ்சிருக்கட்டும் ஸ்ருத்தம் மே மா நான் கேட்ட பாடமெல்லாம் மறந்து போக கூடாது அனேனா தீத்தேன அஹோராத்திரான் சந்ததாமி நான் படித்த படிப்பை ராத்திரியும் பகலும் தியானம் பண்ணுறேன் ரிதம் வதிஷ்யாமி புரிஞ்சின்றதை சொல்கிறேன் கடைப்பிடித்தத சொல்கிறேன் ரிதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி இப்படியெல்லாம் பிரார்த்தனை இருக்குது ஆ சஞ்சலம்ஹி மன கிருஷ்ண சுதுஷ்கரம் வாயோஹோ இவ காத்த அடக்கி விடலாம் இருக்கு இந்த மனசை அடக்க முடியலையே அப்படிலாம் சொல்கிறேன் ஆனால் முடியுங்கிற கிருஷ்ணர் நீ சொல்கிறதுலாம் நூற்றுக்கு நூறுக்கு சரி உலகம் முழுக்க எல்லாருக்கும் இதான் பிரச்சனை அர்ஜுனா ஆனால் முடியும் அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிக் இந்த மனசை இந்த சலம் மனஹா இந்த அசைகிற மனசை கஷ்ட அடக்கிறதுங்கிறது சுலபம் இல்லை கஷ்டந்தான் ஒத்துக்கிறேன் சந்தேகமே இல்லை ஆனால் சத்து தீர்க்கால நைரந்தரிய சத் அபியாச சத்காரா சேவிதோ திருட பூமி பதஞ்சலி சொல்கிறார் கிருஷ்ணரும் என்ன சொல்கிறேன் அபியாசேன து கௌந்தேய வைராக்கியனே அபியாச வைராக்கியாபியாம் தன் நிரோதா அபியாசத்தினாலேயும் வைராக்கியம் ரெண்டு வேணும் மற்றதெல்லாம் வேண்டாங்கிறதுல தெளிவாக இருக்கணும் கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு செல்ஃபோனை தொடர்தே இல்லை செல்போன் யாராவது பேசினா கூட கேட்கக்கூட மாட்டேன் நான் வந்து ஆறு மாதத்துக்கு பேசாம தியானம் தான் பண்ண போகிறேன் அதுதான் வேண்டாங்கிறது வைராக்கியம் தியானம் பண்ணுறது அபியாசம் எதுவும் வேண்டாம் வச்சுக்கிறது வைராக்கியம் அப்புறம் இதை விடாமல் பயிற்சி பண்ணுறது அபியாசம் வைராக்கியத்தோடு அபியாசம் பண்ணுங்கிறார் வைராக்கியம்னா என்ன ஏதோ பிடிவாதமாக பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை உலக விஷயங்களில் ஈடுபடாமல் தியானம் பண்ணுறது தியானத்தை விடாமல் பண்ண உலக விஷயங்களில் ஈடுபடக்கூடாது நம்பர் ஒன் தியானத்தை விடாமல் பண்ணணும் நம்பர் டூ இதில் வெற்றி அடையிற வரைக்கும் விடப்படாது குறிசாரும் வரை நில்லாது செல் மின் சொல்கிறாங்க இல்லையா கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின் ஸ்டாப் நாட் டில் தி கோல் ஈஸ் ரீச்சடு அடையிற வரைக்கும் விட மாட்ட செத்தாலும் பரவாயில்லை அப்படி அபியாசம் பண்ணணும் எதுக்கு அதாவது நிர்விகல்பமாதியே போரும்னு யோகசாஸ்திரம் சொல்றது வேதாந்த சாஸ்திரம் சொல்வது அப்போத்தான் நீ வேதாந்தம் படிக்கிறதுக்கு குவாலிஃபைடுங்கிறது அதில் தான் உனக்கு ஏகாகிரதை இருக்குது ஒன்று இல்லாட்டி இந்த வேதாந்தம் ஆழமாக மனசுக்குள்ளே போகும் இல்லாட்டி கிருஷ்ணர் ஏன் சொல்கிறார் தானி சர்வாணி சஞ்யம்ய மர வசேந்திரியாணி திரா பிரதிஷ்டிதா அவனுக்கு தான் வேதாந்தம் படித்ததெல்லாம் ஆழமாக மனசில் போய் நிற்கும் தசிய பிரஜா பிரதிஷ்டிதா அதுக்கு மாறா சொல்றார் தியாயத்தோ விஷயான் பும்ச இது வந்து ததா அப்பிரமத்தா பத்தி இது எதுக்கு சொல்ல வந்தேன் தாரணா அதில் ஆரம்பித்தேன் தியானம் சமாதி முதல்ல இந்த விஜாத்திய விற்த்தியெல்லாம் வந்துட்டே இருக்கும் அது கொஞ்சம் நாளாக நாளாக குறையும் அதுக்கு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும் இதெல்லாம் தடை வரக்கூடாது எனக்கு விக்னம் நான் தியானம் பண்ணணும் நல்லா பிரார்த்தனை பண்ணணும் ஆழமாக பிரார்த்தனை பண்ணணும் அப்போ இது அந்தக்கரணத்துக்கு யோக்கியத்தையை சம்பாதிக்கிறதுக்காக விஜாத்திய விறத்தியெல்லாம் நீக்கிறது அதுதான் தாரணை அப்புறம் சஜாத்திய பிரத்ய பிரயத்தன பூர்வக சஜாத்திய விறத்தி பிரவாக முயற்சியோடு இருக்கும் முதல்ல முயற்சி எதில் இருக்கும் தேவையில்லாத எண்ணத்தை நீக்கிறதுல தேவையான எண்ணத்தை நினச்சிகிட்டே இருந்தால் தேவையில்லாத எண்ணம் போயிடும் ஆனால் அது சொல்கிறது ரொம்ப சுலபம் பண்ணணுமே உட்காந்து பண்ணி பார்த்தா தானே தெரியும் ஆ விஜாத்திய விற்த்தி அப்புறம் சஜாத்திய விற்த்தி எஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம தூங்குறதுக்கு போகிறோம் தூங்குறதுக்கு முதல்ல போய் படுக்கிறோம் தூக்கம் வராட்டாலும் பத்து மணி அடித்தா படுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால சரி போய் படுத்துனு விட்டோம் என்னெல்லாமோ நாளைக்கு இது பண்ணணும் அதை பண்ணணும் அதை செய்யணும் இதை பண்ணணும் என்னெல்லாமோ மனசில் எண்ணங்கள் இருந்தாலும் இது தூங்குற நேரம் தூங்கிடணும் இல்லாட்டி காலம்புற நேரத்தை வீணாக்கிடுவோம் அதனால் தூங்கித்தான் ஆகணும் ஆ என்ன தூங்குறோன்னா முதல்ல தூக்கம் வந்துடுமா என்ன லேசில் வராது அப்புறம் தூங்கணும் தூங்கணும் தூங்கணும் தூங்கணும் பரண்டு பரண்டு படுப்போம் அப்புறம் என்னென்னா சரி தூக்கம் வர ஆரம்பிக்கும் தூங்குறதே தெரியாது தூங்குறத்துக்கு முயற்சி பண்றது தெரியும் அப்புறம் தூக்கத்தில் முயற்சி உண்டோ முயற்சி கிடையாது முயற்சி இருந்தால் தூக்கத்தில் முயற்சி கிடையாது தூங்குறத்துக்கு முயற்சி பண்றோம் அதே மாதிரி தியானத்திலையும் முயற்சி பண்றோம் தியானத்தில் வந்து ஆனால் தூக்கத்தில் வந்து எதையும் நினைக்கிறது இல்லை நினைக்க முடியாது நினைக்க கூடாது இல்லாட்டி அதுலேயும் சொல்லுவாங்க சில பேர் ஏதாவது சுவாமியவே நினைச்சிட்டு தானாக தூக்கம் வந்து அது ஒரு டைப் ஆஃப் சமாதி தான் சொல்ல இன்னைக்கு கூட வந்தது இல்லையா யோகேனு நித்ரா யோக யோகத்தினால் நித்ரை யோகத்தினால் நித்ரைன்னா நிர்விகல்பமாதின்னு சொல்லலாம் யோக நித்ரைக்கு நிர்விகல்பமாதிக்கு தான் இன்னொரு பேர் யோக நித்ரா இல்லைன்னா வேதாந்தத்தில் சொல்றேன் வேத ஞானயோக நித்ரா அஷ்டாங்க யோக நித்ரா எப்படி போட்டுக்க வேண்டிதான் ராஜயோக நித்ரா ஞானயோக நித்ரா அது ராஜயோக நித்ர வேற ஞானயோக நித்ர வேறு ஞான யோக நித்ரையில் கண்ணை திறந்துண்டே இருக்கலாம் காரியம் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஞான யோக நித்ரையில் அதுக்கு தான் இன்னொரு பேர் சகஜ சமாதி சகஜ என்ன காரியம் பண்ணின்னு இருந்தாலும் மனசு வந்து அந்த தத்துவஜான நிஷ்டையோடு இருந்து இருக்கிறது யாருக்கும் தெரியாது தத்வஜான நிஷ்டையோடு இருக்கலாம் இருக்க முடியும் இந்த தாரணா தியானத்தில் முயற்சி இருக்குது அப்புறம் இன்னும் கொஞ்சம் அடுத்தது என்னென்னா சவிகல்ப சமாதி கொஞ்சம் சமாதிக்கு பக்கத்தில் தியானத்துக்கும் நிர்விகல்ப சமாதிக்கும் இடையில் இருக்கிறது சவிகல்ப சமாதி சில சமயம் நம்ம நல்லா தூங்க ஆரம்பிக்கிற போது எழுப்பி ஒரு ஃபோன் கால் வந்துருன்னு வச்சு அப்போ வந்து நம்ம என்ன தூங்க போகிறது லெவலில் இருந்தே முழிச்சுமுட்டேன் நான் அப்போ தூங்கவும் ஆரம்பிக்கல தூ அதாவது தூக்கம் வர்றதுக்கு ரெண்டு தூங்க நல்லா தூங்குற நேரத்தில் எழுப்பி விட்டால் சவிகல்பம் நெர்விகல்ப நித்ரா சவிகல்ப நித்ரா விகல்பம்னா என்ன வேற்றுமை இந்த அதாவது அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் அனுபவம் என்கின்ற வேற்றுமைக்கு தான் விகல்பம்னு பேர் தியானிப்பவன் தியானிக்கப்படும் பொருள் தியானம் திருப்புட்டின்னு பேர் அறிபவன் அறியப்படு பொருள் அறிவு இந்த வேற்றுமை இல்லாது இருக்கிறதுக்கு பேர் தான் நிர்விகல்பம் தூக்கமும் நிர்விகல்பந்தான் அது நேச்சுரல் இயற்கையாக வர்றது ஆனால் சமாதியில் வந்து தூக்கம்ங்கிறது படுத்து நல்லா தூங்கிறது சமாதிங்கிறது உக்காந்து தூங்குறதுன்னு அர்த்தம் இல்லை சமாதிங்கிறது வந்து உக்காந்து அப்போ வந்து என்னென்ன அதுக்கு சில பேர் சொல்கிறது ஒரு தலையெல்லாம் அசையாது இப்படிலாம் தொங்குறது இப்படிலாம் அடிக்கடி இப்படி மூஞ்சி இதாகிடுறது இல்லையா நம்மளை அறியாமல் அப்படி மூஞ்சி இப்படி இப்படி போயிடும் அப்புறம் கொஞ்சம் இது பண்ணி அப்புறம் சில சமயம் அதை நான் இன்னும் வர்ணிச்சா வேறு விதமாக போயிடும் வேண்டாம் நீங்களே அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்துங்க ஆஹா தாரணா தியானம் அப்புறம் நிர்விகல்ப சமாதிக்கு இதுக்கு இடையில் ஒரு இடம் இருக்குது சவிகல்ப சமாதி எங்க வேணாலும் பிரமாதம் வரலாம் தாரணையே ப்ராப்ளமாக இருக்கலாம் தியானத்துலேயும் வந்து நழுவிடலாம் சவிகல்பமாதி வரைக்கும் போயிட்டு திரும்பிவிடலாம் அப்புறம் நெறிவுகள் ஆனால் ஒன்றும் ஞாபகம் வச்சும்போது இது இதில் இன்னொரு கருத்துருக்கு இதெல்லாம் சாத்தியமானு சாத்தியம் இல்லாததை சாஸ்திரம் சொல்லாது ஞாபகம் முடியாது இல்லை சுவாமி இதெல்லாம் வெறும் எக்ஸப்ஷன் கேஸுக்கு தான் கிடைக்கும் அப்படிலாம் இல்லை யாருமே இப்போ வந்து யோகா பண்ணுறாங்க எத்தனை பேர் பண்ணுறாங்க எத்தனை பேர் அபியாசம் பண்ணுறாங்க என்ன சாத்தியம் இல்லாமையாக இருக்குது மெனக்கடணும் அதுக்கு நம்ம மெனக்கடை தயாராகலாதனால அதெல்லாம் முடியாது முடியாதுன்னு சொல்கிறோம் யாருக்கு முடியாதுங்கிறதுலோ கேள்வி தீவிர இச்சை இருக்கிறவனுக்கு சாத்தியம் தீவிர இச்சை இல்லைன்னா எதுவுமே சாத்தியம் இல்லை பணமே சம்பாதிக்கணும்னா அந்த பணம் சம்பாதிக்கணுங்கிற தீவிர இச்சை இருந்தால் பணம் சம்பாதிக்க முடியும் எதுக்குமே தீவிர இச்சை தேவை தீவிர இச்சை இல்லாமல் எந்த சாதனமும் கிடையாது எந்த சாத்தியத்தையும் அடைய முடியாது அதத்தான் சொல்க நிர்விகல்ப சமாதிக்கு வரைக்கும் பிரமாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிர்விகல்ப சமாதிக்கு போயிட்டால் இந்த பிரமாத தோஷம் வராது அப்படின்னா வாஸ்தவம் அங்கே பிரமாத தோஷத்தை பண்ணுறதுக்கு மனசே அங்கே இல்லையே மனசு ஒடுங்கி எடுத்து ஏன் வச்சுக்கணும் மனம் ஒரு பொருளில் ஒடுங்கி இருக்கிறது பொருளற்ற வஸ்துவில் ஒடுங்கலை ஒரு பொருளையே நினச்சி நினச்சி மனசு அதுமயமாக ஆகிடுத்து ததேவ நிர்பாசா மாத்திரம் ஸ்வரூப சூன்யம் இவ சமாதி சமாதிக்கு லக்ஷணம் சொல்கிறார் பதஞ்சலி எந்த ஒரு விறத்தியிலேயே மனசு இருக்கோ அந்த விற்த்தி மயமாவே ஆய் அந்த விறத்தியில் ஒடுங்கி கிடையாது அவித்தியா விர்த்தியில் அப்படி இல்லை பிரம்ம விறத்தியில் வந்து சகுண பிரம்ம ஆர் நிர்குண பிரம்ம விறத்தியில் அறியாமைங்கிறதுல ஒடுங்குவது உறக்கம் அறிவில் ஒடுங்குவது சமாதி இப்படி போட்டால் சௌரியம் அறியாமையில் ஒடுங்குவது உறக்கம் அறிவில் ஒடுங்குவது உள்ளமானது உணர்வில் ஒடுங்குவது சமாதி உள்ளம் உணர்வை எண்ணி எண்ணி உணர்விலே ஒடுங்குகிறது பெயர் சமாதி அதான் ததா அப்பிரமத்தா பவது ரெண்டு அர்த்தம் சொன்னேன் அதாவது அது வரைக்கும் பிரமத்தா பவதி பவேத் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது வரைக்கும் ரொம்ப முக்கியம் எப்பொழுது ஒருவன் கவனக்குறைவு இல்லாமல் இருக்கிறானோ அப்படி சொல்லிருக்கு எவன் எப்பொழுது ஒருவன் கவனக்குறைவு இல்லாமல் இருக்கிறானோ அப்பொழுது அவன் சமாதியை அடைகிறான் மன ஒருமுகப்பாட்டு சமாதினா மன ஒருமுகப்பாடு தான் கான்சன்ட்ரேஷன் அப்சார்பஷன் டோட்டல் கான்சன்ட்ரேஷன் டீப்பஸ்ட் கான்சன்ட்ரேஷன் முழுமையான ஒருமுகப்பாடு ஆழமான ஒருமுகப்பாடு அதற்குப் பெயர்தான் சமாதி ஸிராம் இந்திரியாரணம் தாம் யோகம் மன்யன் பண்டிதா யோகா அதனை யோகம் என்று அறிகிறார்கள் அதை அதை கவனமாக செய்ய வேண்டும் அதை அடைந்து விட்டால் கவனம் தேவையில்லை ஏனென்றால் கவனிக்க கவனத்திற்கு அவகாசமே அங்கு இல்லை அப்படி அர்த்தம் ஆனால் என்ன பண்ணணும்னா இந்த யோகமானது நல்லா கைகூடுற மாதிரி வந்து திடீர்னு போயிடும் ஆகையினால் விடாமல் பண்ணணுங்கிறார் அதனால தீர்க்க காலம்னு விட்டார் பதஞ்சலி நீண்ட காலம் பண்ணணும் விடாம நீண்ட காலம் பண்ணுறேன்னா ஆடிக்கு ஒரு அம்மாசிக்கு ஒரு கிடையாது நீண்ட காலம் பண்ணுறேன்னா தினமும் பண்ணி ஆகணும் பண்ணணும் ரெண்டு சொல்றார் தீர்காலம் நைரந்தரியம் நல்ல முழுமையா செய்யணும் முழு மனசோட செய்யணும் ஆசேவித்தோ திருடபூமி நீண்ட காலம் டைவிடாமல் முழு ஆர்வத்தோடு கடைபிடிக்கப்படும் ஆனால் இது நிச்சயம் பயனை கொடுத்தே தீரும் என்று பதஞ்சலி சொல்லியிருக்கார் அதுக்கு தான் சொல்கிறார் ஏன் இது அப்புறமத்தகாங்கிறத சொல்கிறீங்க பிரமாத தோஷம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் நடுவில் நடுவில் ஃபெட்டப் ஆகிடும் நானும் வருஷ கணக்காக எனக்கு அது கிளுக்கே ஆக மாட்டேங்கிறது அப்படின்னு நான் விடாத பரவாயில்லை நீ இது வந்து என்ன சொதர்மே நிதனம் ஸ்ரேயான்னு கிருஷ்ணர் சொன்ன மாதிரி நீ உன் கடமையை செய்கிறத்துல நீ செத்து போனாலும் பரவாயில்லன்னர் இன்னொருத்தன் கடமையை செஞ்சு வாழ்கிறத காட்டிலும் உன் கடமையை செஞ்சு சாகிறது மேல்னர் எப்படி பாருங்க சொதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகா அதனால் நீ எப்போ தியானத்துக்குன்னு தீர்மானம் பண்ணிட்டியோ இந்த சரீரம் போகிற வரைக்கும் அந்த பிரயத்தனத்தை விடாதே பண்ணிண்டேர் என்ன குறைஞ்சி போச்சு நீ என்ன பண்ணினாலும் இந்த உலகத்தில் இதெல்லாம் எடுத்துன்னு போகலாம் இந்த அபியாசத்தை எடுத்துன்னு போக முடியும் இந்த மைண்டுக்கு ட்ரெயின் எல்லாம் இது சூக்ம சரீரத்துக்கு கொடுக்கறது ஸ்தூல சரீரத்துக்கு கொடுக்குற வேலை இல்லை சூக் சூக்ம சரீர ஸ்தூல சரீரத்துக்கு கொடுக்குறது தான் ஹட்ட யோகாபியாசம் சூக்ம சரீரத்துக்கு கொடுக்குற இந்த தியான யோகாபியாசம் வந்து வீண் போகாது அது கிடைக்கும் சொல்லப்போனால் இந்த அபியாசமும் வரும் அது வேறு விஷயம் ஆனால் இந்த அபியாசம் ரொம்ப உயர்ந்தது எல்லா அபியாசங்களும் இதுக்காகத்தான் இருக்குது ஆகார நியமம் சரீரத்தை காப்பாற்றுறது எல்லாமே இதுக்காகத்தான் இருக்குது ஆக அந்த ஒன்பதாவது மந்திரம் நுண்மையான புத்தி வேண்டும் என்று சொல்லியது நுண்மையான புத்தியை அடைவதற்கான சாதனைகளை பத்தாவது மந்திரமும் பதினோராவது மந்திரமும் கூறியது ஆக நுண்ணு நுண்ணுணர்வை நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு திருவள்ளுவரும் சொல்லுவார் நுண்பொருள் காண்பது அறிவு நுண்பொருள் காண்பது அறிவு அந்த அறிவு வந்து நுண்பொருளை புரிஞ்சுக்கணும் மனசு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் ஆழ்ந்து அகன்ற நுண்ணி என்ன சொல்கிறோம் இல்லையா டீப் மைண்டு பிராடு மைண்டு ஷார்பு மைண்ட் இன்டெலக்ட்னு போட்டுங்க டீப்பு இன்டலெக்ட் ஷார்ப்பு இன்டலக்ட் என்னது அப்புறம் ப்ராடு பரந்த மனம் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வேதங்கள் அங்கேயும் பாருங்கள் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அதுக்கு தான் அந்த வேலை உதாரணமாக சொல்கிறது முருகன் கையில் இருக்கிற வேல் இருக்கே அந்த வேல் பார்த்திங்கன்னா இப்படி தண்டு இருக்கு அந்த கம்பி அது வந்து ஆழ்ந்து அந்த மேல் பக்கம் இருக்கே அது அகன்று நுண்ணியனே அது கிருபானந்த வாரியர் சொல்லி கேட்டிருக்கேனார் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அதுதான் வேல் அது எதை குத்தித்து சூரனை குற்றித்து சூரனுங்கிறது யார் அஜானம் மற்ற சூரன்லாம் யாருன்னா ராகத்வேஷம் ஆசை மூல சூரன் யாருன்னா யார் சூரபத்மன் சூரபத்மனை கொண்டு சமரசூரவன் மாவை தடிந்த வேல் நாளைப் போப்போம் ஓம் சகநாபத்து சகன்த்து சக வீரியங்கரவாஹை தேஜஸ்வினாவீதமஸ்து மாவிஷாவை ஓம் சாந்திஷாந்திஷாந்தி அய்யனேயனுள்ளே நின்று अनंत ஜன்மங்காண்ட மெய்யனே உபதேஷிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி ஹரிஹி ஆதிகருநஸஸ்வீ